சதாவசா மச்சிய பயன் வந்தே குரு பரம்பாஸ்மிருதி புரான கருணாலயம் லோக்கம் சங்கராச்சாரியம் சூஷமயணம் शूद्रपाश्यतौ वंदे बहवतन हुकार स्वंत वै ऋकारक अकार निरो गुर दीयरो गुररात्मे मूर्ति व्योमव्या दक्षिणा मूर्त नम மேவ் பசியே சபிஜாங்குஷு சனூபி விஷேமேவா இோ விர்த்தி நூஷா விஷவே ஸ்வஸ்தோ அரிஷனேமித்து ஓம் சாந்தி ஹரி வோகோ நமஹோ மந்திர பிவிய மோஷய சம்பவ சத புருஷா கேசலோமான தராீ வி தப்பாணோ மன சத்தம் லோகா கம எஸ்விசமயம் தப்பமண்ணம் ஜாய சோ இந்த முண்டக்க உபனிஷத்துல நாம வந்து படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இது முதல்ல வந்து இந்த சிஷியன் வந்து கேட்டா கேட்டதுக்கான பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகே நம்ம வந்து கடைசி மந்திரத்தில் சிலதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம் ஓகே அதுல வந்து சோ இந்த முண்ட உபநிஷத்துடைய கடைசி வார்த்தை என்ன சொல்றது நம பரமரிஷிப்யோ நம பரமரிஷிப்யா இந்த தத்துவத்தை அறிந்த மந்திரங்களை கண்டு கொடுத்த மேலான ரிஷிகளுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படி கடைசியில் முடிக்கிறது அதில் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு ஏன்னா இது குள்ளர் இருக்க மந்திரம் இருக்க அது மிக மிக முக்கியமான மந்திரத்தை டீல் பண்ணுறது அது குறிப்பாக ஆறாவது நமக்கு சிலதாவது ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க அதில் ஆறாவது மந்திரம் எத் எத்ததத் திரேஷம் அப்படி பராவித்ய பத்தி அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மந்திரத்தில் வரக்கூடிய கடைசி அந்த பிரம்மத்தினுடைய படிச்சோம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்து அனுபவிச்சு சிருஷ்டி அனைத்தும் பூத்தயோனி யாரு பிரம்மன் அப்போ இந்த ஜகத்து காரியம் ஹோல் யூனிவர்ஸ் காரியம் அதற்கு காரணம் பிரம்மன் அக்ஷர பிரம்மன் அக்ஷர பிரம்மன் அழியாத பிரம்மன் அழியாத அந்த பிரம்மன் அந்த பிரம்மன் பத்தின சூத்திர வாக்கியமா ஆறாவது மந்திரம் இருந்தது அதனுடைய விளக்கம் வந்து இங்க சொல்லப்பட்டது எந்த ஒரு கிரியேஷனோ படைப்போ ரெண்டு விதமான விஷயம் இருக்கணும் ஒண்ணு மெட்டீரியல் காஸ்ட் இன்னொன்னு இன்டலெக்சுவல் காஸ்ட் இருக்கணும் சாதாரண ஒரு படைப்பு இருந்து ஒரு பானை இருக்கணும்னா அதுக்கு குயவன் இருக்கணும் களிமண் இருக்கணும் மெட்டீரியல் காஸ்ட் இருக்கணும் அதை செய்யறதுக்கான ஒரு ஆள் இருக்கணும் இருக்கிறது அப்போ ஹோல் பிரபஞ்சமும் வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த காரியம் அப்ப பிரம்மன் தான் காரணம் நம்ம முடிவு பண்ணணும் பூத்தயோனி அந்த பூத்தயோனிக்கு விளக்கம் தான் ஏழு எட்டு ஒன்பது மந்திரம் அதுல ஏழு எட்டு மந்திரம் வந்து உபாதான காரணத்தை சொல்றது ஒன்பதாவது மந்திரம் நிமித்த காரணத்தை பத்தி சொல்றது இருக்குன்னா மரம் சப்பரேட் இருக்கும் கார்பரன் எனி படைப்பு நிமித்த காரணம் உபாதான காரணம் உபாதான காரணம் மீன்ஸ் மெட்டீரியல் நிமித்த காரணம் அவர் எப்படி அவர் தான் படைத்தார் அவர் தான் உபாதான காரணம் அவர் தான் நிமித்த காரணம் இது தெளிவா புரியணும் அவர் நிமித்த காரணம் அவர் தான் உபாதான மெட்டீரியல் காஸ்ட் அவரே இன்டலக்சுவல் காஸ்ட் ஓகே இது வந்து இந்த படைப்பு எப்படி வந்தது அப்போ இல்லையா இந்த படைப்புக்கு ரா மெட்டீரியல் எப்படி வந்ததுன்னா ரா மெட்டீரியல் பிரம்மன் பிளஸ் மாயைவரா அந்த ஈஸ்வரா தன்னுடைய படைப்பா படைச்சார் அப்ப ரா மெட்டீரியல் என்ன அப்படி இந்த ஹோல் யூனிவர்ஸ் ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா மாயை மாயா தன்னுடைய மாயா வச்சுண்டு இந்த ஹோல் சிருஷ்டியை எப்படி படைச்சிருக்காரு பகவான் ஓகே பிரம்மம் அர பிரம்மம் அழியாத பிரம்மம் எப்படி பண்ணிருக்கு தன்னுடைய மாயை கிரியேட் பண்ணி ஹோல் பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் பிரம்மன் எப்படிப்பட்டது அப்பாதான காரணம் அப்பித்த உபாதான காரணம் அப்படின்னா என்ன நிமித்த வேறு உபாதானம் வேறு இல்ல ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரே பிர சாத்தியமாகக்கெ இருக்கு இங்க எப்படி சாத்தியமாகும் உபநிஷத்தை உபாதான உதாரணமா கொடுத்தது தான் செலந்தி ஸ்பைடர் ஸ்பைடருக்கு அது கட்டுறதுக்கு வேண்டிய வெப் அவர் இங்க இந்த பக்கான அந்த ஸ்பைடர் கொடுக்க வேண்டியதுக்கு என்ன இருக்குன்னா நிமித்தாரணமும் உபாதான காரணமும் அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்கும் அது சலைவாவில இருந்து வருது ஓகே அப்படி ரெண்டு காரியமும் சிலந்தி அப்போ முதல் விஷயம் பாசிபிள் இந்த ஏழாவது மந்திரம் எதெல்லாம் ஜென்ரலா இம்பாசிபிள் அது பாசிபிள் என்றதை காட்டுறது காட்டுறது ஹோல் சிருஷ்டி ஒரு கண்கட்டி மாய வித்தமா இருக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து காட்டுறது நம்பர் ஒன்னு நிமித்த உபாதன ஒரே ஆள் பண்ண முடியாத சலந்தி மூலமா காட்டுறது அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இது வந்து பலவிதமா டெவலப் ஆயிருக்கிறது ஓகே காரணம் ஒரு பிரம்மன் ஆனா அநேக காரியானியா இருக்கிறது பலவிதமான பாடங்களா இருக்கிறது ஒரு ஆணு எப்படி பலவிதமா ஆக முடியும் அதுக்கு என்ன சொல்றது பூமி தாவரத்தை பத்தி உதாரணம் உற்பத்தி ஆகிறது அநேக்கம் அநேக்க காரிய அநேக வித காரியாணி அப்படி சொல்லி செகண்ட் உதாரணம் சொல்ற மூணாவது இந்த படைப்பு எப்படிப்பட்டது சிருஷ்டி முழுக்க எப்படிப்பட்டது மேட்டர்லி மே இப்ப வந்து யானைக்கு யானை குட்டி தான் பறக்கும் குதிரைக்கு குதிரை குட்டி தான் பறக்கும் ஓகே அப்ப சேதனமான வஸ்துக்கு பிறக்கிறது சேதனமா இருக்கும் என் குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்குன்னா அண்டர்ஸ்டு என்ன அண்டர் சொல்லிட்டே இல்லையோ அப்படி உன்னை பத்தி நீ குழந்தை பத்தி டிக்ளேர் பண்ணும் போதெல்லாம் இந்த அம்மா வந்து தண்ட டிக்ளேர் பண்றாங்கன்னு அர்த்தம் இது நிறைய பேருக்கு தெரியல இனிமே புரியடா ஏன்னா உயிருள்ள வஸ்துக்கும் உயிருள்ளது பிறக்கிறது இதுக்கு அட்ரிபியூட்டுக்கு அந்த அட்ரிபியூட் பிறக்கிறது புரியுதுதான் இது சாதாரணமா இப்படிதான் இருக்கும் ஆனா இங்க பிரம்மனுடைய சிருஷ்டி எப்படி இருக்கிறது அதுல இருந்து மேட்டரா இருக்கிறது ஜட வஸ்துவா எப்படி பாசிபிள் பாசிபிள் அதுக்கு உன் உடம்பே உதாரணம் உன்னுடைய தேகத்தில் இருக்க ரோமம் இருக்க அந்த தேகம் தல இருந்து உற்பத்தி ரோமம் இருக்க அது ஜட வஸ்து நீ சேதன வஸ்து இதை கிள்ளினா வலிக்கும் இல்ல கத்தி எடுத்து குத்தினா வலிக்கும் இல்ல பிளேடு வச்சு கீறி பாருங்க கட் பண்ணி பாருங்க என்ன ஆகும் ஆ வலிக்குமா கொஞ்சம் எடுத்து இப்படி நல்லா கட் பண்ணு நல்லா ஓனு கத்துவேதா ஆனா நீ முடிய ரோமம் எத்தனை கட்டினாலும் கத்தாது சிஷ்டி வந்திருக்கிறது அதற்கு இப்படி உபாதான விஷயத்தை சொல்லு அதுக்கப்புறம் சிருஷ்டி எப்படி வந்தது அதனுடைய நிலையிலிருந்து வந்தது அது எட்டாவது மந்திரத்தை டீல் பண்ணுச்சு எட்டாவது மந்திரம் என்ன டீல் பண்ண சிருஷ்டியானது எப்படி வந்தது பொதுவா ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒரு விஷயம் வந்து படிப்படியா தான் இரண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் சிருஷ்டியே வரல சொல்றீங்களா புரிஞ்சு சொல்றா புரியாம சொல்றா அப்படின்னு சொல்லும் இப்பதான் வந்தது சொல்ற அப்புறம் வரலன்னு சொல்ற நத்திங் கிரியேட் ஓகே ஒண்ணுமே கிரியேட் ஆகலை ஓகே என்ன கிரியேட் ஆகிருக்கிறது அப்போ கிரியேஷன் என்னது அப்படின்னா உன்னுடைய ட்ரீம்ல என்ன கிரியேஷன் பண்ணிருக்கேன் விதவதம் பஞ்சபூதம் இருக்கு வாட்டர் இருக்கு மவுண்டன் இருக்கிறது நமக்கு பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கனவு வந்து நிக்கிறான் என்னன்னு இருக்கிறத இந்த கிரியேஷன் யாரு யாரு பண்ணிடுது பார்த்திபன் கனவு கனவு கண்டு அது போல பிரம்மன் மூச்சு கனவு கண்டது அவனுடைய கனவு தான் இதெல்லாம் சிருஷ்டி பகவானுடைய கனவு பிரம்மத்தினுடைய கனவு ஈஸ்வரனுடைய கனவு ஓகே அதனால மூச்சு நீ பார்த்த அந்த தண்ணி வாட்டர் மவுண்டன் ட்ரீம்ல கண்டதெல்லாம் எங்க இருக்கிறது கனவுலிகேட் தெரிஞ்சுதா நீங்க வெளிச்சமா இருக்கும் அதுக்கு லைட்டு அப்புறம் என்ன யுகமே முடிஞ்சு போயிருக்கும் பேரம்பேத்தி கல்யாணம் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் சில சமயம் அது டை இருக்குரியல இருக்கிறது கனவு கண்டு இருக்கும்போது அது டூப்ளிகேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாது பிறகுதான் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் சில பேரு அந்த எம்எல்ஏ வந்து உங்களை விரட்டிட்டான்னு வச்சுக்கோங்க மூச்ச பிறகு கூட பாத்ரூம் போறதுக்கு பயமா இருக்கும் வாயம் பக்கத்து நம்ம வீடுதான் போன விஷயம் தெரியாதவா புரியும் கனவு அது தெரியுது தெரியுது இதே போல ஈஸ்வரானுடைய கனவு தான் சிருஷ்டி சிருஷ்டி ஒண்ணும் வரல அப்ப சிருஷ்டி என்றது என்ன அப்படின்னா அவ்வக்தத்துல இருந்து வக்தமா வந்திருக்குன்னா சிருஷ்டி ஆல் சிருஷ்டி பிபோர் சிருஷ்டி அன்மேனிபெஸ்டோம் potential form மரத்தில் இருந்து சிரதுதான் சிரிஸ்டி கரெக்ட் அதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் எப்படி இருக்கிறது அதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் மாயா ஓகே மாய இருக்கிறது மாயமா தான் இருக்கும் அதனால இந்த கிரியேஷன் கிரிய கிடையாது கிரியேஷன் ஒண்ணு புதுசா வந்தது அர்த்தம் புதுசா எதுவுமே வரல ஓகே இந்த ஆலமரம் அரசமரம் இருக்க ஆலமரம் பெருசு ஏற்கனவே அந்த அரசமரம் விதைக்குள்ள மேனிபெஸ்டோ இருக்கிறது இல்லையா இந்த முழு மரமும் அந்த குட்டி கடுகு மாதிரி இருக்கிற இருக்கு இருக்கா இல்லையா கடுகு அந்த ஆல மரம் வராது கடுகுக்குள்ள மரம் இல்லை ஏற்கனவே அதுக்குள்ள இருந்தா தான் வரும் இல்லைன்னா வராது ஓகே அப்போ இந்த கடுகையும் தூக்கி போட்டு நீ நல்ல உரம் எல்லாம் விட்டு பாரு வராது ஒண்ணும் ஆனா ஆல வதையை நல்ல பதம் பண்ணி அதுல போட்டினா வரும் டக்கு டக்கு டக்குன்னு வரும் பெருசாகிடும் பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல பார்த்தா ரெண்டு பிளாட் கட்டுற இடத்துல அது வரும் அது நமக்கு தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கிறது சிஷ்டினா இருந்து வெளியில வந்து அதுதான் வார்த்தை வந்து அவ்வியத்தில் சிருஷ்டி சரி இந்த அவ்வியத்திலிருந்து வந்த நிலை இருக்க அன்மேனிபெஸ்டோம் இருந்து மேனிபெஸ்டோம் வந்த நிலை நாலு ஸ்டேஜ் சொல்றோம் முதல்ல வந்து வித ரூபத்தில் இருக்கிறது இரண்டாவது வந்து முளை ரூபத்தில் இருக்கிறது எக்ஸ்பேண்டிவர் அந்த சீடு மூணாவது வந்து அதனுடைய கொஞ்சமா அந்த பிளான்ட் வந்திருக்கும் தாவரம் வந்திருக்கும் நாலாவது ஸ்டேஜ் விஷு ரூபம் மரம் வந்துடும் நாலு ஸ்டேஜ் எடுத்துணியும் அரச மரம் வராது நம்ம ஊர் அந்த இது இருக்க ஐடல் பார்க் அந்த ரோடு அந்த மாதிரி எல்லாம் மரம் வராது திடீர்னு பார்த்தா அவங்க பெரிய பெரிய மரம் இப்படி வந்தது வச்சுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அதுல நாலஞ்சு மரம் பத்து மரம் இருபது மரம் அப்படியே ஊழ்ந்துருத்துவேன் சிலது மாதிரி முளைச்சிச்சு ஏற்கனவே மரத்தை அப்படியே பேத்து அங்க கொண்டு போய் வச்சான் அது சிலது பிழைச்சது சிலது திடீர்னு இப்படி எல்லாம் பண்ண முடியாது நம்ம அறிவுல ஏதாவது பண்ண முடியும் ஆனா கூட எது எங்கே ஏதோ இருந்து தான் அங்க வரும் எதுவுமே புதுசா வராது ஓகே அதனால நாலு ஸ்டேஜில் வந்தது அப்படி சொல்றோம் அதனால நாலு ஸ்டேஜில் தபிய அப்படின்னா என்ன நடத்தோம் முதல்ல வந்து அது ரெடியாகி கொண்டிருக்கிறது அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ல முதல்ல முன்னாடி ஒரு விசில் கொடுப்பான் எல்லாரும் வந்து அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க ஒன் மினிட முன்னாடி ரெடி எல்லாரும் அந்த கால காலம் வச்சு ரெடி ஆயிடுவான் அது போல பிரம்மன் ரூபத்தில் இருந்தா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த முறைக்கும் இப்ப வரணும் கிடையாது அந்த முறையை நல்லா தண்ணி கிண்ணி உள்ள போச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட் ஆயிடுது வந்த பிறகு இரண்டாவதுபசாச்சியான சூக்ம பிரபஞ்சம் வந்தது இங்க அண்ணாத் என்றது அண்ணம் கிடையாது சூக்ம பிரபஞ்சம் ஓகே அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கிறது அதுல மனஹா சத்தியம் லோகா இங்க சத்தியம்ன்றது உபனிஷத்துக்கு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கிறது எப்படி கெமிஸ்ட்ரி சில லாங்குவேஜ் இருக்கும் ஒரு ஒரு டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுவாங்க அவங்க சொல்றது அவங்களுக்கு புரியும் இருக்கிறது ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கொண்டு போய் விட்டீங்கன்னா அவன் பேசறது ஒண்ணுமே புரியாது உளறி ஒட்டுறான் ஏன்னா ஹிஸ்ட்ரியில தான் டெக்னிக்கல் வேர்ட் எல்லாம் ஒன்னும் கிடையாது அதனால சோ அந்த ஃபுலோ ஒன்னும் பண்ண முடியாது அதனால இது இந்த கெமிஸ்ட்ரியிலே இவ்வளவு டெக்னிக்கல் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் எத்தனை டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அதனாலதான் அதுல அந்த லேபரேட்டரியில் இருக்கிற அந்த அவரை கிட்ட போய் கத்துக்கணும் அதெல்லாம் சொல்றது அப்போ ஏழாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்து பூத்தயோனியினுடைய உபாதான காரணத்தை பத்தி இந்த ஏழு எட்டு சொல்றது ஒன்பதாவது மந்திரம் என்ன டீல் பண்றது அப்படின்னா இந்த உபாதான காரணம் மாத்திர நிமித்த காரணத்தை பத்தி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை நிமித்த காரணத்தை பத்தி பேசறது ஓகே அப்ப எந்த காரியம் வந்தாலும் அதுல இது இது பானை வந்து அதுக்கு இதுக்கு குயவன் வேணும் பாட் மேக்கர் வேணும் வித்தவுட் பாட் மேக்கரே வராது நீங்க வேணா வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க களிமண் எடுத்து முதல்ல களிமண்ணே கிடைக்காது நிமித்த காரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே அப்ப இந்த அழியாத அக்ஷர பிரம்மன் இன்டலக்சுவலா இருக்கணும் ஓகே ஒண்ணு படைக்கப்பட்டிருக்கிறதோ படைக்கப்பட்ட அந்த படைப்பை படைப்பை ஞானம் இல்லாம படைக்க முடியாது படைக்க தெரியும் எத்தனை பேர் கிரியேட் பண்ணுவான் பண்ணிடுவான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வீட்டுக்கு போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் கொழுக்கட்டை மீ பே கொழுக்கட்டன்ற பேர்ல ஏதோ பண்ணியிருக்காங்க ஈஸி இல்லாது அது ஒரு மாதிரி பக்குவமான ஐட்டம் அது ஏன்னா அதனுடைய ஞானம் வேணும் அது கொழுக்கட்டையா இருக்கட்டும் இல்ல இப்போ இது வந்து இந்த பானையா இருக்கட்டும் இல்ல இந்த டெய்லருக்கான டெய்லர் தன்னுடைய படைப்புக்கு ட்ரெஸ் பண்ணணும்னா ஞானம் இருக்கணும் ஓகே அப்போ இந்த பகவான் வந்து படைக்கிறான்னா ஈஸ்வரனுக்கு முதல்ல ஞானம் வேணும் ஓகே அப்பதான் ஞானம் இல்லைன்னா இருக்கணும் அப்ப ஞானம் இருந்தா தான் ஒரு விஷயமானது படைக்க முடியும் அப்ப இவர் நிமித்த காரணமா இருக்கணும்னா அதுக்கு யோகியத அவருக்கு ஞானம் இருந்தாகணும் ஓகே எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும் இவர் இவருடைய ஞானம் சாதாரணமா வந்து எப்படி வந்திருக்கிறது தகுதி அப்படின்னா ஈஸ்வரனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு ஈஸ்வரன் முதல்ல யாரு அதை புரிஞ்சு அக்ஷர பிரம்மன் மாயுடன் கூடிய எதுவோ அதற்கு பேர் ஈஸ்வரா ஓகே அதாவது அக்ஷர பிரம்மன் பிளஸ் அவ்வக்த நிலை இஸ் ஈக்வல் டு பிரம்மன் அவ்விய நிலை அன்மேனிபெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மாயா ஓகே இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு புரிஞ்சுன்னா அது அங்கங்க நீங்க ஈக்குவேஷன் போட்டுக்கணும் அப்போ அவ்வியக்த நிலையிலிருந்து வியக்திலைக்கு வந்திருக்கிறது சிருஷ்டி மா இந்த சிருஷ்டி வந்த வந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் சரி இப்போ இந்த குயவனுக்கு எத என்ன பத்தி ஞானம் ஞானம் இருக்கணும் கடக்ஞம்னா இது பாடின்வர் பாட்டு அப்ப கடக்ஞ்ச குயவன் அவனுக்கு வந்து வேற துணி டெய்லர் ஞானம் தேவையில்லை அவனுக்கு ஓகே வந்து அந்த துணி பத்தின ஞானம் இருக்கணும் ஓகே அப்போ நமக்கு வீட்டில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்களே அவங்க சம்பாதிச்சு கொடுத்தா போறோம் ஒரே ஒரு ஞானம் எப்படி பண ஏர்ன் பண்றதுன்னு இந்த அம்மா இருக்கால அவளுக்கு வந்து நிறைய ஞானம் வேணும் ஓகே அதை சரியா பக்கத்துல வைக்கணும் அதை பண்ணணும் சாப்பாடு பண்ணணும் மீத்தி வைக்கணும் இன்னும் பண்ணி வைக்கணும் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞானம் தேவைப்படுறது புரியுது அந்த குடும்பம் தான் ஒரு புரிய இப்போ எல்லாவற்றையும் படைத்த பகவான் ஈஸ்வரா அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும் எல்லா பற்றின ஞானம் இருக்கணும் எல்லா விதமான ஞானமும் அவருக்கு இருந்தாகணும் கரெக்டா நமக்கு ஒண்ணு படைக்கணும்னா அதை பத்தின ஞானம் இருந்தா போறோம் மீதி ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை பகவானுக்கு எப்படி இருக்கணும் ஈஸ்வரனுக்கு எல்லா விதமான பற்றி ஞானம் இருக்கணும் அதனால அந்த ஞானத்துக்கு பேரு சர்வஜா சர்வஜா அவரு முதல்ல இந்த நிமித்த காரணத்துக்கு இருக்க வேண்டியது என்ன நிமித்த காரணமா இருக்கிற இந்த சர்வேஸ்வரனுக்கு இருக்க வேண்டியது சர்வஜா சர்வஜா எல்லா பத்தின ஞானங்கள் சரி ஞானம் வந்து பொதுவா எப்படி வரும் நமக்கு ஞானம் எப்படி வரும் இப்ப புஸ்தகத்தை பத்தி ஞானம் இருக்கிறது மைக்கை பத்தி ஞானம் இருக்கிறது அறிவு ஞானம் மீன்ஸ் அறிவு பத்தி அறிவு இருக்கிறது டேபிள் பத்தி அறிவு இருக்கிறது இந்த அறிவு எப்படி வருது எப்படி சாதாரணமா நமக்கு வருதுன்னா நம்முடைய இந்திரியங்கள் அந்த வஸ்துவை பார்த்தோன்னு அந்த வஸ்தூலிருந்து வஸ்து சம்பந்தமான எண்ணங்கள் என்னுடைய மனசுல உருவாகிறது பேரு ஞானம் கரெக்டா எந்த பொருளை பார்க்கிறமோ கேட்கிறமோ தொடரமோ என்னுடைய இந்திரியங்கள் சென்ஸ் மூலயமா அத மனச கொண்டு வர விற்பிக்கு பேரு அப்ப சமஸ்கிருத்துல எண்ணங்களுக்கு பேரு விற்த்தி அது மைண்ட்ல வரக்கூடிய விருத்தி என்ன இருக்கிறதோ அது எப்படி தெரியுது நீங்க தூக்கத்துல வந்து எந்த விதமான இந்திரியம் ஒர்க் பண்றதுல ஓகே அப்ப எந்த விதமான நமக்கு அங்க ஞானம் வர்றதில்லை ஓகே உறக்கத்தில் வந்து நமக்கு டிசர்பேன் அப்போ இந்த ஞானத்திற்கு மனசும் விருத்தி விகாரமும் இருக்கணும் விருத்தி விகாரம் விருத்தி விகாரகா ஞானம் ஓகே இந்த புஸ்தக விருத்தி விகாரம் விகாரம் மீன்ஸ் என் மனசுக்குள்ளர போய் மாடிஃபை ஆகிறது அதுதான் அறிவாகிறது இந்த தாட்டு உள்ளறப்ப ஒரு தாட்டு ஃபார்ம்ல இருக்கிறது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இந்த மைக்கு அதனுடைய ஞானம் எந்த ஃபார்ம்ல போறது ரெக்கார்ட் ஆகிறது கரெக்டா இருக்கிறது அறிவு ஓகே அப்போ ஒரு விஷயத்தை நான் படைக்கணும்னா எண்ணங்கள் ரூபமாக அந்த அறிவானது இருக்கணும் ஓகே அப்ப பிரம்மத்துக்கு இந்த அக்ஷர பிரம்மத்துக்கு மனம் இருக்கோ மனசு இருக்குமோ அது மனசு இருந்துன்னா என்ன ஆகும் அது நம்மளை மாதிரி ஆளாயிடும் துன்பப்படும் புறையடுதா அதனால அதுக்கு மனசு கிடையாது அப்ப அதுக்கு எண்ணமும் கிடையாது அப்ப படைப்பு பண்ண முடியாது ஞானம் கிடையாது எப்ப மனசு இல்லையோ எண்ணங்கள் கிடையாது எண்ணங்கள் கிடையாதோ ஞானம் கிடையாது ஞானம் கிடையாதுன்னா சிருஷ்டி படைக்க முடியாது அப்போ பிரம்மத்துக்கு ஸ்பெஷலா ஒரு மனம் இருக்கு தாட் இருக்கு அதுதான் மாயை மாயை மாயை தான் பிரம்மனுடைய மனசு தாட்டு விற்பி ஓகே அப்போ இந்த மாயாகிய இந்த மைண்ட்ல இருக்கிற சிருஷ்டிய இந்த பிரம்மனானது உருவாக்கி வெளியில கொண்டு வர்றது ஓகே எப்படி பண்றது அது தன்னுடைய மாயை தான் இதுக்கு நாம ரூபம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் மாயை தான் உபாதான காரணமா ஹோல் மெட்டீரியல்ஸ் வந்திருக்கிறது அதே மாயை தான் நிமித்த காரணமாகிய ஞானமும் அதுதான் ஓகே ஏன்னா அப்பதான் ஒன்னா இருக்க முடியும் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் அந்த மாயையே ஓகே அப்படி இது இதுதான் அறிவாகிறது அப்படி சொன்னோம் இப்போ சர்வஜா அடுத்தது பார்க்கலாம் சர்வஜா எல்லாம் அறிந்தவர் இங்க ரெண்டு விதமான சொற்கள் உபனிஷத்து சொல்றது ரெண்டு விதமான சொற்கள் என்ன சொல்றது சர்வக் சர்வவித்து சர்வக் சர்வவித்து சொல்றது இது ரெண்டுமே எல்லாம் அறிந்தவர் பொருள் ஓகே சர்வக் என்ன அர்த்தம் சர்வம் ஜானாதி சர்வம் ஜானாதி இ சர்வஜா சர்வவித்து என்ன சர்வம் வேத்தி சர்வவே சர்வ விமே ஒரே பொருள் ஆனா இங்க விளக்கம் கொடுக்கிறது நாம ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கிறோம் ஒரே அர்த்தம் எல்லாம் அறிந்தவர் அப்படி சர்வக் சர்வ வித் இது ரெண்டுத்துக்கும் பொருள் வந்து ஒரே பொருள் என்ன பொருள் எல்லாம் அறிந்தவர் அப்படி பொருள் ஓகே ஆனா நம்ம விளக்கத்துக்கு நாம ரெண்டு விதமா எடுத்துக்கிறோம் சர்வஜா சர்வவித் சர்வஜக என்ன அர்த்தம் சாமானிய ஞானம் சர்வவித்துன என்ன விசேஷ ஞானம் ஓகே சர்வஜானா என்ன பராவித்யா சர்வவித்துன என்ன அபராவித்யா சர்வஜான என்ன காரண ஒண்ணு காரண இன்னொன்னு காரிய ஒன்னு காரண வித்தியா இன்னொன்னு காரிய வித்யா சர்வஜது காரண வித்யா சர்வ வித்துன்றது காரிய வித்யா ஓகே இது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப வந்து வெயில் காலத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு பானை வாங்க போறீங்கன்னு வச்சுங்க இந்த பானை இந்த ஆர்காடு ரோடில் போனீங்கன்னா பானை வாங்க போனீங்கன்னா விதவிதமான பானை சின்ன பானை பெரிய பானை குடு சைஸ் கலரு இதுல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் அவன் சொல்லுவான் இது எல்லாமே பானை நாள் செய்யப்பட்டது உங்களுக்கு இம்மீடியட்டா நீங்க எப்படி ஆயிடுவீங்க சர்வஜகன் ஆயிடுவீங்க ஏ அங்க இருக்கிறது அத்தனையும் களிமன் பானை இது கிளே பாட் சர்வஜகம் டவுட் இருக்கோ அந்த பானை கிளேவா இந்த பானை கிளேவா எல்லா பானையும் கிளே இவ்வாறு தான் சர்வஜா ஓகே சர்வஜகம் ஆக முடியும் ஆனா சர்வ வித்து ஆகிறது கஷ்டம் சர்வ வித்து யார் ஆக முடியும் யார் படைச்சானோ அவன் தான் சர்வவித் ஆக முடியும் அவனுக்கு தெரியும் இதுல எத்தனை லிட்டர் பிடிக்கும் அந்த பானையில எத்தனை லிட்டர் பிடிக்கும் அந்த பானை எவ்வளவு தூரத்துக்கு ரேட்டு தெரியும் கொள்ளளவு தெரியும் எல்லாம் தெரியும் அதனால அவன் எப்படிப்பட்டவன் இந்த கொயவன் எப்படிப்பட்டவன்னா சர்வஜகா பிளஸ் நாம பானை வாங்க போறவங்க எப்படிப்பட்டவங்க சர்வஜக தான் சர்வ கிடையாது அதுக்கு அவசியம் இல்லை அதை கண்டுபிடிக்கவும் முடியாது ஓகே அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு படைச்சிருக்கான்னு சிலதெல்லாம் வந்து கப்பு கொடுப்பான் ஒரு தடவை ஒரு டீ கொடுத்தான் பெரிய கப்புல கொடுத்தான் அப்புறம் பார்த்தா இந்த ஊர்ல சீப்பா இருக்க இவ்வளவு கப்பு கொடுத்துருக்கான்னு டீ அப்படின்னா அப்புறம் குடுச்சோன்னு தீந்து போச்சு அந்த கப்பு பாதி வந்து ஹோலா வச்சிருக்கான் இப்படி தடுத்து வச்சிருக்கான் பார்க்க மெஜஸ்டிக்கா இருக்கு அந்த கப்பு புரியதான் நடுவில் ஹோல் கொடுத்துருக்கான் ஹோல் பண்ணி தடுத்துட்டான் புரியுது அவனுக்கு தான் படைச்சவனுக்கு தான் தெரியும் அது எத்தனை லிட்டர் எவ்வளவு எத்தனை மில்லி பிடிக்கும் புரிய நமக்கும் பிடிக்காது தெரியாது நாம சர்வஜனா இருக்கலாம் சர்வ வித்தா முடியாது அதனால நீ வந்து பிரம்ம ஜானம் அடைந்து விட்டால் எல்லாம் தெரிஞ்சிடலையா கேட்குற கேள்வியே தப்பு முதல்ல நீ கேள்வியை கேட்கக்கூடாது வெளியிலிருந்து கேள்வியே கேட்கக்கூடாது முதல கிளாஸுக்கு ஒரு நூறு கிளாஸுக்கு அப்புறம் மெதுவாய் என்னை பத்தி கேள்வி கேள் அப்புறம் கேள்வியே கேட்க மாட்டேன் வர முடியாது யாராவது நம்மளை வந்து தத்து பித்து ஒரு போடு போடுங்க அப்புறம் கேட்கவே மாட்டான் புரியதான் அதனால எல்லா காரியத்தையும் அறிந்தால் சர்வவித்து காரணம் மாத்திரம் அறிந்தால் சர்வஜம் ஓகே இங்க அக்ஷர பிரம்மன் எப்படிப்பட்டது விசேஷ ஞானமும் சாமானிய ஞானமும் உடையவர் ஈஸ்வரா அவர் எப்படி அந்த சர்வஜனா இருக்கிறாரு தன்னுடைய மாயை மூலியமாக அவர் இருக்கிறார் ஓகே இங்க ஒன்பதாவது மந்திரத்தை நாம இப்ப எடுத்துக்கலாம் ஒன்பதாவது மந்திரத்துல என்ன சொல்றாரு யக சர்வக் சர்வவித்து யக யகனா யார் யார் ஒருவர் யார் ஒருவர் இங்க யார் ஒருவர் அக்ஷர பிரம்மன் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு சர்வக் சர்வவித்து சர்வஜகனா என்ன பராவித்யா காரண வித்யா தெரிஞ்சவர் அனைத்தையும் தெரிந்தவர் அது மத்த சர் விசேஷ அறிவும் உடையவர் காரியத்தை பத்தின பிரபஞ்சத்தினுடைய எல்லா விதமான நாலெட்ஜும் உடையவர் அவர் சர்வஜர் அதாவது பராவித்யா அபராவித்யா அனைத்தியம் அறிந்தவர் எவரோ அவர் அவர் என்ன பண்ணுவார் சர்வ வித்து எஸ்ய ஞானமயம் தபாம் எஸ்ய ஞானமயம் தபாம் ஓகே தபஸ்ச்சீ அப்படி போன மந்திரத்தில் பார்த்தோம் தபஸ்ச்சீ அதாவது தபான்றது அங்க பிரிப்பரேஷன் அப்படி சொல்றது இங்க தபகமயம் தபகொள் தபஸ்ச்சீ ஞானமய தபா அப்படி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ஓகே என்ன மாதிரி அவரு ஞானமயம்னா சங்கல்பம் தன்னுடைய சங்கல்பத்தினால முழு சிருஷ்டியும் Only for சங்கல்பம் Only for இமேஜினேஷன் ஓன்லி ஃபார் ட்ரீம் தான் உங்க ட்ரீம்ல மாதிரி இவ்வளவு பண்ண முடிஞ்சா இவ சர்வ சர்வேஸ்வரன் பண்ண முடியாதா ஓகே அதனால நம்ம ட்ரீம்ல இருக்கிறது ட்ரீம்ல இருக்கும்போது ட்ரீம் இல்லை மூச்சுட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு ட்ரீம்ல வந்து விழுவோம் அது ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கிற Dream ஈஸ்வர ட்ரீம்ல முடிச்சுட்டா தான் ஞானம் அதனால இது இது வரணும் அதனால ஏற்கனவே ஒரு பொம்மை படைச்சு அந்த பொம்மை இன்னொரு பொம்மையை படைக்கிறது நினைச்சு பத்த எல்லாம் பொம்மை புரியுது அந்த பாட்டு பத்து பாடலாது அவர் ஒரு பொம்மையை படைச்சு விட்டாருன்னா இவர் ராத்திரி இன்னொரு பொம்மையை படைக்கிறாங்க இது இந்த பொ சி சங்கல்பத்தினால உருவாக்கப்பட்டது யாருடைய சங்கல்பத்தினால் சர்வ் சர்வவித்தாக உள்ளாரோ அவருடைய சங்கல்பத்தினால் தஸ்மாத் தஸ்மாத்னா இப்படிப்பட்ட ஈஸ்வரனிருந்து பிரம்மனிடம் இருந்து என்னெல்லாம் தோன்றியது இப்படிப்பட்ட ஈஸ்வரன் தஸ்மாத் தஸ்மாத்னா மேல சொன்ன அத்தனை காரண காரியத்தோடு உள்ள ஈஸ்வரனுக்கு வந்து என்னெல்லாம் தோன்றியது என்னெல்லாம் தோன்றியதுன்னா தஸ்மாத் ஏதத் பிரம்மம் ஜாயத்து பிரம்மனிடம் பிரம்மன் தோன்றியது திருப்பி கன்ஃபியூஸ் பண்ற இதுதான் உபனிஷத்து அந்த பிரம்மன் வேற இந்த பிரம்மன் வேற ஓகே அந்த பிரம்மன் அக்ஷர பிரம்மன் அழியாத பிரம்மன் சர்வ சர்வவித்து பிரம்மன் ஓகே அந்த பிரம்மன் அழியாத பிரம்மன் இப்ப இந்த பிரம்மன் யாரு பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவேட்ட மருகோ முதல் மந்திரத்தில் இருக்கு முதல் ஆதி வந்திருக்கிறத அந்த பிரம்மன் பா இந்த பிரம்மன்ல இருந்து முதல்ல இந்த பிரம்மன் தோன்றினார் நான்முக சதுர்முக பிரம்ம அவர் யாரு அவர் தான் அந்தர்யாமியா இருக்கிறவர் ஓகே இரண்யகர்பம் இரண்யகர்பர் ரூபத்தில் இருக்கிற அவர் தான் அந்தர்பர் அதாவது சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அபிமான தேவதை பிரம்மன் தோன்றினார் சதுர்முக பிரம்மா தோன்றினார் இந்த சூக்ஷம பிரபஞ்சத்தினுடைய அதிர்ஷ்டான தேவதை அபிமான தேவதை தேட்டி யாரு இந்த சதுர்முக பிரம்மா அவர் முதல்ல தோன்றினார் அவரு தோன்றின பிறகு மீதி சிருஷ்டி எல்லாம் படிப்படியா வந்தது பண் ரூபம் இதெல்லாம் பார்க்கறீங்களோ அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு அதுக்கு ஒரு நேம் இருக்கு நீங்க பார்க்கிற அத்தனைக்கும் என்ன இருக்கிறது இருக்கும் ஒரு நேம் இருக்கும் இதுக்கு நேம் பார்ம் கிடையாது கிடையாது நேம் கிடையாது அப்படி ஏதோ சொல்லுங்க ஆகாசத்துக்கு நேம் இருக்கு பார்ம் இருக்கு ஓகே ஆகாசத்துக்கு ஒரு பேரு கொடுத்து அதுக்கு ஒரு பார்ம் கொடுத்திருக்கும் அது என்ன பார்ம் இன்பினிட் ஓகே இது அந்த பிரம்மன் இதையும் கடந்தது ஆகாசத்து கடந்தது ஆகாசத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மன் கொஞ்சம் அறிவு இருந்து சிந்திச்சா போறோம் அழகா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் இதெல்லாம் சிருஷ்டி தான் பார்த்தா அப்ப நாம ரூபம் நம்ம பார்க்க அத்தனையும் நாம ரூபம்தான் அப்போ ஞானிக்கு எப்படி இருக்கிறது எல்லாம் நாம ரூபமா இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கிறது எல்லாம் வேற மாதிரி தெரியுது நாம ரூபமா தெரிஞ்சுன்னா பிரச்சனையே கிடையாது ஓகே சரி அப்புறம் என்ன அப்புறம் எப்படி வந்தது பிறகு எப்படி வந்தது அண்ணம் சாயத்தை அண்ணம் ஜாயத்தை நாம ரூபா எப்படி உயிரெல்லாம் வந்துட்டு அதுக்கு வேண்டிய புட்டு வேணும் உணவு எல்லாம் இங்க அண்ணம் டைரெக்டா மீனிங் நேரடியான மீனிங் ஓகே அண்ணம்ன்றது உணவுகள் உணவு இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு என்ன இந்த அண்ணத்துக்கு பேரு போக்ய வஸ்து போக்ய வஸ்து அந்த பிரம்மனுக்கு எப்படி சொல்லலாம் போக்தா வஸ்து போக்தா போக்யம் பிரம்மன்ல இருந்து உண்டாக்கப்பட்ட உண்டாக்கப்பட்டது இந்த அன்னத்துல இருந்து போக்ய வஸ்து உண்டாக்கப்பட்டது ரெண்டுமே இருக்கிறது யார் போக்தான் போக்கியத்தை அனுபவிக்கிறோம் போக்தான் இதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ இது வந்து எனக்கு மைக்கு வந்து எனக்கு போக்கியம் ஓகே ஆறு விதமான போக்கிய போக்தான் அமைஞ்சிருக்கிறது அப்ப எல்லா விதமான வஸ்துவும் வந்து இருக்கிறது அப்போ இந்த ஒன்பதாவது மந்திரம் என்ன சொல்லி முடிக்கிறதுனா நிமித்த காரணம் இந்த அக்ஷர பிரம்மன் அது தன்னுடைய ஞானத்தினால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஞானம் சர்வஜக சர்வவித்து அந்த சர்வக் சர்வவித்து இருக்கிற ஞானம் தன்னுடைய மனசு எப்படிப்பட்ட மனசு மாயை என்ற மனசு மூலியமா அது மாயை மூலியமா உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ பிரம்மன் எப்படி பண்ணிருக்குன்னா நிமித்த உபாதான காரணம் எப்படி பண்றது தன்னுடைய மாயை மூலியமா மெட்டீரியல் காஸ்ட் தன்னுடைய மாயை மூலியமா அதுக்கு நிமித்த காரணம் இன்டலக்சுவல் காஸ்ட் ஆல்சோ மாயா சுரூபம் இந்த விஷயத்தை பத்தி படிச்சு இப்ப டீட்டெயில படிக்கிறோம் அவ்வளவு முதல் கண்டம் இது இதோட முடியறது ஓகே இதோட முடியது இந்த முதல் கண்டத்தில் இருக்க சாராம்சத்தை பார்த்துட்டு நம்ம இரண்டாவது கண்டத்தினுடைய பகுதி செக்ஷன் இருக்கு முதல் செக்ஷன்ல நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா முதல் ஒண்ணு ரெண்டு மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமா இருக்கிறது அப்படின்னா இந்த ஞானத்தோட பரம்பரையை பத்தி கூறினது இந்த நான் முதல் முதல் கிளாஸ் யோகா கிளாஸ் எடுக்கும்போது பரம்பரில போய் கிளாஸ் எடுத்தேன் பரம்பரா ஒரு இன்ஸ்டிடியூட் அங்க இருக்கிறது அது பரம்பரா உள்ள போயிட்டுக்கே பெரிய இதுவான போகும்போது நமக்கு என்ன காம்ப்ளக்ஸ் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் மாத்திரம் ஸ்மாலா தெரிஞ்சேன் எல்லாம் பிக் பிகா உட்காந்துரு அந்த பையங்களை குழந்தைங்களை பரம்பரா அப்படின்னு சொன்னா பரம்பரானா அங்க என்ன பரம்பரான்னா பெத்தவாடு எல்லா ஹை சொசைட்டி ஒண்ணு கூட உக்காரன உட்காராது அவ்வளவுதான் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த குழந்தையும் அடிக்கப்படாது நீங்க சொல்லிக் கொடுக்கணும் புரியும் எவ்வளவு பெரிய டெஸ்ட் அப்புறம் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவ்வளவுதான் பொறுமை முதல் பரீட்சை சென்னையில் வந்து முதல் கிளாஸ் எடுத்தது வெளியில போய் அடிக்காமல் வேற பரம்பராது இந்த பரம்பரா இந்த பரம்பரா வித்யா ஸ்துதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் குரு சிஷியனுடைய குரு எப்படிப்பட்டவராணும் அந்த மேல இருந்து கீழே இறங்கினது அப்படிப்பட்டது மூணாவது மந்திரி சொல்றது மூணாவது மந்திரம் வந்து இந்த சிஷியனுடைய கேள்வி ஒன்றர் என்ன கேட்டா அவன் என்ன கேட்டான்னா நான் எது ஒண்ணு காரியம் இருக்கிறதோ காரணம் கண்டிப்பா இருந்தாகணும் ஓகே ஜிலேபி இருந்ததுன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு ஜிலேபி நீங்க கொடுக்குறீங்கன்னா ரிஷிகேஷில் அதுக்கு காரணம் இருந்தாகணும் இல்லையா ஏன்னா சமையல் ஆள் கூட இருக்காரு அந்த பெங்களூர் சமையலா இல்லைன்னா பண்ண முடியாது அந்த ஊரு சமையலா பண்ணி கொடுக்க மாட்டான் பதினோரு மணிக்கு புரியாதுதான் அப்போ இது காரியம் இருந்தா ஒரு பையன் வந்து கேட்டான் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எப்படி இந்த ஜிலேபி இப்படி வந்தது இவருடைய கொஸ்டின் அவ்வளவுதான் இந்த சிஷியன் எப்படி கேட்டா மொத்த சிருஷ்டியை பார்த்தா இவ்வளவு காரியத்துக்கும் காரணம் ஒண்ணு இருந்தாகணும் அந்த காரணம் பலவிதமான காரணமா இல்ல ஒரே காரணமா புரியுதுல ஏக்க காரணமா அநேக காரணமா ஓகே காரணம் பிரம்மன் அப்படி சொன்னார் அப்ப என்ன கேட்டான் காஷ்மின் பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி அப்படி கேட்டான் இந்த இதெல்லாம் எதை தெரிஞ்சுட்டேன்னா அனைத்தையும் தெரிஞ்சதுக்கு எது ஆகுமோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க என்ன கேள்வி பாருங்க அதாவது கேட்ட காரணம் காரணத்தை என சொல்லுங்க அல்லது எனக்கு பிரம்ம வித்யாவை சொல்லுங்க ஓகே தர்மசம் மூட சேத்தாக நான் தர்மத்தில் இருக்கேன் எனக்கு என்னன்னு தெரியாது நீங்களே எனக்கு சொல்லுங்க அப்படி இந்த இந்த போய் தெரியணும் குறைந்த பட்சம் எனக்கு எது நல்லதோ அது மாதிரி சொல்லிக் கொடுங்க இவன் இவன் வந்து முடிச்சுட் அதனால என்ன கேட்கிறான் சர்வமிதம் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு உபதேசங்கள் அதாவது எனக்கு பிரம்ம வித்யாவை சொல்லிக் கொடுங்க பிரம்ம வித்யாவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான் ஓகே இதுதான் இந்த பிரம்ம வித்யா நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார் பராவித்யா அபராவித்யா இன்ட்ரோடியூஸ் பண்ண இதான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது புதுசு இல்ல ஏற்கனவே நம்ம ரிலீஜியஸ்ல புராண கதையெல்லாம் இருக்கிறது இந்த புராண கதா கனெக்டட் டு வேதாஸ் வேதாஸ் கனெக்ட் டு வேத அந்தம் தத்துவம் என்ன புராண கதை உங்களுக்கு மூத்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை இளைய பிள்ளை என்ன இளிச்சவாயினா நான் போகிறேன் விடுதல் என்னை இது இந்த ஆடி மாசம் வந்து போடுவான் அங்க இந்த வச்சனம் ரேடியோல பாத்தீங்க மாம்பழ கதை மாம்பழத்துக்காக குடும்பத்தில் தகராரு இது வேற இன்னொருத்த இவர் அறிவு பகுத்தறிவு சொல்றாரு மாம்பழத்தினால குடும்பத்தில் சிவ குடும்பத்தில் தகராரு காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் பத்தி சொல்றதுக்கு சித்திர கதை பாது சித்திர கதை கதை சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னைக்கோ வயசு வந்து புண்ணிய பலம்லாம் ஆகி இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து புரியுதுல அது மாம்பழல்லாம் கொடுத்து நாரதெல்லாம் சொல்லி அதுக்கு ஜடா முடியெல்லாம் ஒரு ஆள் எல்லாம் வச்சு என்னென்னோ சொல்லிக்கிள்ளி உங்களுக்கு முதல்ல புராணத்து மூலயமா சொல்லி அதுக்கப்புறம் வேதத்தை தத்துவத்தை கொண்டு வந்திருக்கு எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது இந்த ஊர்ல பிறந்ததுக்கு எத்தனையோ ஜன்மாந்திர புண்ணியம் இருக்கணும் புரியுது அதனாலதான் அப்போ இப்படி சொல்றது இது வந்து மூணாவது மந்திர கேட்ட சில மந்திர இந்த முண்டுகோ உபனிஷத்துல அப்ப இம்பார்டன் சொல்வேன் அது ரெண்டு மார்க் போட்டு நாலு புள்ளி வச்சு ரவுண்டு போட்டு என்னன்னா பண்ணிக்கங்க அதையாவது தெரிஞ்சுக்கிட்டா முழு உபநிஷத்து தெரிஞ்சுக்கிறது சமானம் முழு உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிட்டா உத்தமம் அட்லீஸ்ட் மத்தியம் என்ன அங்க டிக் அடிச்சுட்டு இதையாவது அப்பப்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போறோம் அதுல ஒரு முக்கியமான மந்திரம் இந்த கேள்வி ஓகே முழு உபனிஷத்து இந்த கேள்விதான் டீல் பண்றது அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம நெக்ஸ்ட் போர்த்து மந்திரம் என்ன பண்றது இந்த அங்கிரஸ் என்ன பண்ணார் சவுனக்கர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் அறிமுகப்படுத்துற இவன் கேட்டது என்னது பராவித்தியா கேட்டார் அவர் என்ன சொல்றாரு ரெண்டு வித்யா இருக்கிறது தெரிஞ்சுக்கும் அது பராவித்யா அபராவித்யான் சொன்னார் மந்த்ரா அண்ட் மந்த்ரா என்ன பண்ணார் ஸ்லோலி அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரீஃப் பண்ணார் இது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறது உபநிஷத்து அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் வருது பராவித்யா அபராவித்யானுடைய லட்சணத்தை பத்தி சொன்னார் அஞ்சாவது மந்திரம் பராவித்யா அபராவித்யோட லட்சணம் ஓகே நாலு அறிமுகப்படுத்தினாரு அஞ்சுல எது எதுன்னு சொன்னாரு பரா அபராவி அந்த பராவித்யா என்ன அபராவி அபராவித்யா அப்படி சொன்னார் ஓகே பராவித்யா என்றது அக்ஷர பிரம்மம் பராவித்யா அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினார் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அந்த டெபினேஷன் கொடுத்தாரு அந்த பராவித்யா எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது எத்திரேஷம் அக்ராகியம் அகோத்திரம் அவர் அபானி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் பரிபஷ்யந்தி தீராகா இதை தெரிஞ்சுக்கிறவன் எல்லா இடத்திலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அவன் தீரன் அவன் விவேகி அப்படின்றது அந்த ஆறாவது மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம் உள்ள மந்திரம் அந்தான் பிரம்மனுடைய சொல்லி கொடுக்கிறது அந்த மந்திரம் அப்போ ஆறாவது மந்திரத்தில் அஞ்சாவது மந்திரத்தில் சொல்லி நாலாவது அறிமுகப்படுத்தி அஞ்சாவது டெபனேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆறாவது அதனுடைய கான்செப்ட கொடுத்தது அதுல இருந்து என்ன சொன்னாரு இப்படிப்பட்ட பிரம்மன் எப்படி இந்த காரியம் உருவாச்சு அதை சொன்னார் அந்த காரியம் வந்து நிமித்த உபாதான காரணம் அறிமுகப்படுத்தி உபாதான காரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிமித்த காரணத்தை பத்தி சொல்லு உபாதான காரணத்தை பத்தி சொல்லி நிமித்த காரணத்தை முடிச்சது ஏழு எட்டு ஒன்பது சிருஷ்டிக்கு முன்னாடி அக்ஷர பிரம்மன் எப்படி மாயையுடன் கூடிய ஈஸ்வரனாக இருந்து எப்படி இந்த பிரம்மத்தை சிருஷ்டி படைத்தது ஏழு எட்டு வந்து உபாதான காரணம் டீல் பண்றது ஒன்பது வந்து நிமித்த காரணத்தை இப்படி இந்த முதல் சாப்டர் இருக்கிற முதல் செக்ஷன் முடிந்தது இப்ப ரெண்டாவது செக்ஷன் என்ன பண்றது கண்டா அப்படி பண்ணலாம் ஓகே இரண்டாவது செக்ஷன் என்ன இருக்கு பதிமூணு மந்திரம் இருக்கு இப்ப நம்ம இனி படிக்கக்கூடிய இரண்டாவது செக்ஷன் பதிமூணு மந்திரம் இருக்கு ஓகே பதிமூணு மந்திரம் வந்து நமக்கு வந்து பத்து மந்திரம் வந்து கர்மத்தை பத்தி டீல் பண்றது பதினோராவது மந்திரம் உபாசனையை பத்தி டீல் பண்றது பன்னெண்டு பதிமூணு வந்து பராவித்யாக்கு வேண்டிய பாலமா அது பிரிட்ஜியா இருக்கிறது ஓகே அதாவது இந்த இரண்டாவது செக்ஷன் பிரதானமாக எடுத்திருக்கிற விஷயம் அபராவித்யா அபராவித்யா சொல்லப்படுது இந்த ரெண்டிஷத்தில் முதல்குதியா அபரா முழு அபராவிடுது அதுக்கப்புறம் 3, 4, 5, 6, 4 பகுதியில முழுக்க முழுக்க பராவித்தியா பத்தி டீல் பண்ணப்படுது ஓகே பராவித்தியா பத்தி டீல் பண்ண போறது ஓகே இப்போ ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ஓகே முதல் அத்தியாயம் ரெண்டாவது செக்ஷன்ல ஒன்னாவது மந்திரம் நம்ம இப்ப படிக்கலாம் சத்தியம் மந்திர கவயம் பத்தரத்திய ஏஷவப்பந்தாஹிருதஸ்யலோகே சோ இந்த முதல் மந்திரத்துடைய விளக்கம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷனோட இதுல போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஓகே சோ இந்த அபராவித்யா பராவித்யா பராவித்யான்ன்றது அக்ஷர பிரம்மன் அழியாத அந்த பிரம்மனை பத்தி சொல்லப்படும் அது டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அபராவித்யான்றது என்ன நம்முடைய டைரக்ட் எடுத்து secular science secular science என்ன arts, commerce, science, law, medicine, engineering, all medicals ஆல் மெடிக்கல் இப்படி ஐக்கிறது ஆல் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது all அதுக்கு பேர் என்ன secular science all the secular science என்னது ஒன்லி பார் அபராவித்யா அபரா வித்யா கீழான வித்யா லோக்கல் வித்யா கோவம் வருமே அதனால இதை பத்தி உபநிஷத்து டீல் பண்ணல ஏன்னா அதுக்கு நிறைய யூனிவர்சிட்டி அப்புறம் நிறைய டியூஷன் எல்லாம் வச்சு அதெல்லாம் நிறைய கத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு செகண்ட் அபரா வித்யான்றது வேதமே டீல் பண்றது அது வந்து வேதத்தினுடைய முன்பகுதியில் இருக்கிற பகுதி அது என்ன பண்றது கர்மா அண்டு உபாசனா வைதிக கர்மா வைதிக கர்மா ஆல் ரிச்சுவலிட்டி ரிச்சுவல்ஸ் என்ன இருக்கிறதோ அந்த மாதிரி கர்மா எல்லாம் பண்றது கர்மா ஆக்ஷன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் உபாசனை கூட அபராவித்தியா ஓகே கர்மா என்ன என்னெல்லாம் கர்மா பண்றோமோ ரிச்சுவல்ஸ் பண்றோமோ நாம சமய சடங்குகள் பண்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து அபராவித்தியா Meditation Meditation Meditation தேவதைகளை ஒரு Only for religious activities அதுக்கப்புறம் வர்றது இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்களா இது ஸ்பிரிச்சுவலுக்கு வந்ததாக ஒரு அர்த்தம் அதனால முதல்லிமேஷன் தெரிஞ்சுக்கிறோம் என்ன பண்றது முன்பகுதி டிராவல் பண்ணி நம்ம வேதத்து பின்பகுதிக்கு வேதாந்தத்துக்கு உபனிஷத்துக்கு சரி முன்பகுதி நமக்கு மூணு விதமான பலன் கொடுக்கிறது கர்மா மூணு விதமான பலன் கர்மா இருக்கணும் அந்த கர்மா இக பலன் பர பலன் இந்த லோகத்தினுடைய பலன் பரலோகத்துடைய பலன் இந்த லோகத்துடைய பலன் என்ன வீடு வாகனம் வசதிகள் அக்கௌண்ட் இருக்கூடிய பணம் நிறைய கட்டடிச்சு எங்க அக்கௌண்ட் எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பணம் வரும் அவ்வளவுதான் சில பேர் ஏன் வரல பிசினஸ் அவங்க தெளிவா இருக்காங்க ஓகே அப்பராவித்தியாலய அப்பரா வித்தியாலய இருக்கியா சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும் ஓகே இல்ல பிசினஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டான் அப்ப என்ன பண்ணுவான் என்ஜாய் பண்ணுவான் காமிகர்மா இருப்பான் ஓகே ஒன்னும் அர்த்தகா இன்னொன்னு காமகா இங்க கொஞ்சம் பேர் வரல பணமும் சம்பாதிக்கிறதுக்க வேண்டிய நேரத்தை பயன்படுத்தல என்ன பண்ணிருப்பேன் என்ன பண்ணுவான் ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பேன் அர்த்தம் அனுப்பிச்சிருப்பேன் சாப்பிட்டு இருப்பேன் இதுக்கா காமிகர்மா பண்ணிட்டு இருப்பான் அர்த்த காம அர்த்த காம ரெண்டு தான் பண்ணிட்டு ஓகே அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன பண்றதுன்னா பாசனை இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் இப்போ சாதாரணமா படிச்சவன் பியூனா இருப்பான் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்ணாடி கேபன்ல ஏசி ரூம்ல இருப்பான் கர்ம சாதாரண ரிச்சுவல்ஸ் பண்ணினா இந்த உலகத்துல கொஞ்சம் பணம் என்ன கிடைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும் வசதி எல்லாம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் அதை டீப்பா பண்ணினா அதுக்கு பேர் உபாசனை அப்படின்னா என்ன ஒண்ணு வந்து காய்க்க பிரதானம் இன்னொன்னு மானசிக்க பிரதானம் காய்க்க பிரதானம் பண்ணா அதுக்கேத்த பலன் கிடைக்கும் மானுசிக்க பண்ணா அதை விட ஜாஸ்தி பலன் கிடைக்கும் ஓகே அதனால இதுல காய்க பலன் ரிச்சுவல்ஸ் ஒழுங்கா யஜ்ஜெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா மேல டாப்ல சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு வரலாம் உபாசன தேவதைகள் நல்லா பண்ணீங்கன்னா அந்த அங்கேயும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேல போலாம் பிரம்மலோகத்து வரைக்கும் போலாம் பிரம்மா இருக்கு அங்க இன்னும் இருக்கிறது அது அனித்தியம் இந்து லோகத்தில் அடைஞ்சதும் அனித்தியம் சொர்க்க லோகத்தில் அடைஞ்சாலும் அனித்தியம் அந்த பக்கம் பிரம்ம லோகத்துக்கு போனாலும் அனித்தியம் அனித்தியம் தெரியுதுல அங்க எல்லாம் எல்லா கர்மா முடிஞ்சோன்னா தூக்கி தள்ளி விட்டுருவான் அனித்தியமா இருக்கு அப்போ இந்த வைராக்கியம் அடைஞ்சவருக்கான அவன் வந்து சொர்க்க லோகம் பிரம்மலோகத்து போனா அவன் எவ்வளவு பெரிய ஆளோ அவனை ஒன்ன மடங்கு பெரிய ஆளு வைராகி ஓகே வைராகி பரீட்ச லோகம் அப்படி பந்திரம் இதுலயே வரப்போறது இந்த சாப்டர்லயே அதனால இது பண்றது அப்ப இந்த செக்குலர் சயின்ஸ் வந்து டெஃபினட்டா அது கிடையாது ஓகே அதுக்கப்புறம் வந்து கர்மா வந்து ரெண்டு விதமான காரியம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கர்மா நமக்கு இந்த லோகத்துல வேண்டிய எல்லா விஷயமும் கிடைக்கிறது இந்த கிடை சொல்ரீர பிரதான நிறைய பேருக்கு மெஜாரிட்டி ஜனங்களுக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அல்லது ராஜச கர்மாணி அந்த ரிச்சுவல்ஸ் செய்யறாங்களே அதுக்கு சொல்லலாம் ஓகே மோட்ச பிரதான கர்மானி என்னது எப்படி அப்படின்னா அங்க இந்த கர்மாவையே பயன்படுத்தி அபராவித்யா இருக்கிற கர்மத்தையே பயன்படுத்தி பராவித்யாவுக்கு வர்றதுக்கான ரூட் பிரிட்ஜ் இருக்கிறது அது என்ன சித்த சுத்தி சத்துவ பிரதான கர்மாணி சத்துவ பிரதான கர்மாணி ஓகே அது வந்து இருக்கிறது சரி கர்மானி அது காமி கர்மானி கர்மானி பண்ணணும் ஒன்னு அதே சமயத்தில் கொண்டு வரலாம் அதனால என்ன பண்ணணும் இந்த மோக்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சங்கல்பம் இந்த சங்கல்பம் வேற ரெண்டு சேர்த்து பண்ற சேர்த்து பண்ண முடியாது ஒரு படிக்கல இருந்து படிக்கல வைக்க முடியும் அப்படி ஓகே இது என்ன இருக்கு மோட்ச இது இந்த காமிய கர்மாணி ராஜஸ கர்மாணி அதுல இருக்கிறது என்ன அதுல தெளிவு தானியம் தனம் பகுபுத்திர லாபம் ஓகே அந்த சாஸ்திரிகள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் கேளுங்கோ கேளுங்கோ எங்க சித்தியோட நாத்தனாரோட பையனுக்கு நல்லா ஜாபு கிடைக்கணும் அதையும் சேர்த்துக்குங்கோ யாரு சாஸ்திரி நல்லா பண்ணி வைக்கிறாரோ சங்கல்பம் நல்லா சாஸ்திரிகள் ஒண்ணு வந்து சேர்ந்து இங்க சில இங்க ஒரு ஹோமம் பண்ணினோம் நடு காஃபி குடிக்க போயிட்டு அந்த அம்மா நொந்து போயிட்டா ஏற்பாடு பண்ணினான் நல்ல ஆள் தான் நினைச்சேன் நீங்க பாட்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க நீங்களே பண்ணிருக்கலாம் நான் சொன்னேன் நான் பண்ணமா நீங்க பண்றீங்களா நானே பண்றேன்னு அப்படின்னா நீங்களே பண்றீங்களா விட்டத போச்சு அவருக்கு நடுநோட மந்திரமே மறந்து போச்சு அவருக்கு நமக்கு சங்கல்பம் நிறைய பண்ணி கொடுத்து எல்லாம் அதுல பண்ணுவேன் அப்படி ஓகே நிஷ்காமி கர்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அவனுக்கு வந்து சித்த சுத்தி தான் வேணும் சித்த சுத்தி வந்தும் அப்போ முதல் முதல் நம்ம செய்ய வேண்டிய கர்மா சந்தியாவந்தனம் பண்ணா மோட்ச ரூபத்துக்கு வரலாம் நிறைய பேரு யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணுமோ வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப சந்தியாவந்தன் பண்ற ஓகே அன்னைக்கு ஆபீஸ் இருந்து ரொம்ப கஷ்டம் அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் அப்படி போய் அந்த பட்டு வேஸ்ட் எல்லாம் எடுத்து கட்டு அப்புறம் மறுநாள் வேற மாதிரி ஆயிடுவான் அந்த காலம்பர் அந்த இது எல்லாம் கொடுப்பா இட்லி கொடுப்பல அது முடிஞ்சு அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு சந்தியாவந்தனம் நமக்கு சித்த சுத்தி கொடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங் மோட்சத்துக்கு போறதுக்கான ரூட் அது அதாவது சந்தியாவந்தனம் இல்லாதவங்க முடிக்கிறீங்களா அவங்களும் சந்தியாந்தனம் என்னன்னா அரை மணி நேரம் விதை எதுவும் இல்லாம ஜபம் பண்ணி சுவாமி கிட்ட இருக்கணும் பூஜா ரூம்னு ஏதாவது இருந்துன்னா அந்த இடத்துல இருக்கணும் அது அர்த்தம் சந்தியா வந்தா நம்ம என்னைக்கு இருக்கோம் அந்த செல்போன் கிட்ட தான் இருக்கும் என்கிட்ட செல்போன் இல்லை அதுகிட்ட நான் இருக்கேன் யோசிச்சு பாரு எந்த இடத்துக்கு போனாலும் எடுத்துட்டு போறேன் சில இடத்துல எடுத்துட்டு போவாத அதனால அப்படி இருக்கிறது சோ இந்த உபரேஷத்து என்ன பண்றது கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்றது இது சோ என்ன சொல்றது ஓ இறைவா அன்னப்பூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்ல பேராக்கிய சித்தியர்த்தம் இது முமூக்ஷு யாருக்கு வேணுமோ இந்த இது வரணுமோ அவங்க இந்த அப்பராவித்யா வேண்டிக்கிற பிரேயர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் போல ஒண்ணு இந்த அப்பராவித்யா மூலயமா எனக்கு எல்லாம் இதை கொடு இதை கூட இதை கூடாது கூட இன்னொரு இது இருக்கு ருத்ர சமக்கம் ஒண்ணு இருக்கிறது எல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கிறது அதுதான் எல்லாரும் மூச்சு புடிச்சுட்டு கேட்பா என அது விஷயம் வேற புரிஞ்சுட்டு வச்சுக்கோ உச்சசாயி கேட்பான் அவ்வளவு தவிட்டு புண்ணாக்கு கூட கேட்கறது அப்படி ஒரு இது லிஸ்ட் கேட்கறது கொஞ்சம் வைராக்கியத்தை கொடு எனக்கு சாதன சதுஷ்டத்தை குரு எனக்கு சரியான குரு கொடு எனக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடு சூழ்நிலை எனக்கு எதுவும் வராம இருக்கிறது பார்த்து கூடு நான் கிளாஸுக்கு போகும்போது அம்மா தோசை போட்டு கொடுத்துட்டு போய எங்க வேணா போய அதெல்லாம் இல்லாம நான் கிளாஸுக்கு கரெக்டா வரணும் இதெல்லாம் கொடு புரியா கிளாஸ்ல வந்து உட்காந்தா நான் கவனமா இருக்கணும் நான் பாட்டு இப்படியே சோர்வா இருந்தேன்னா அது போயிடும் கிளாஸ் போயிடும் திருப்பி கேட்க முடியாது அதனால அங்க உற்சாகத்தை கொடு அந்த கிளாஸ் புரியிற மாதிரி கொடு அவர் ஏதாவது டல் மூட்ல இருந்து போறாரு அவர் கொஞ்சம் உற்சாகம் புரியா அதனால வியாதி இல்லாம கூடு ஒரு மணி நேரமா எனக்கு உட்காரத்துக்கு சக்தி கொடு எத்தை விட கல்யாணமாகாத பசங்க எனக்கு நல்ல பரணமையணும் இந்த பக்கமா அந்த பக்கமோ அது எனக்கு சேர்ந்து வரா மாதிரி பகவானே கொடு அதுல எங்கேயாவது அப்சர்கள் ஆயிட இப்படி இது பிரேயர் இதெல்லாம் அபராவித்தியா அபராவித்யா டூ டைப்ல நம்ம வேண்டிக்கலாம் அர்த்த பிரதான கர்மயோகி கர்ம காமிய கர்மானி மோக் பிரதான நிஷ்காமிய கர்மானி அதனால விஷ்ணு சகசிராம நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் இது உப்புநிஷத்து தெரியும் அதனால இந்த முதல் மந்திரத்தில் என்ன பண்றது முதல் மந்திரத்துல இருந்து பத்து மந்திரம் ஆறு மந்திரம் வரைக்கும் இந்த கர்மத்தை ஸ்துதி பண்ணி ஓ கர்மத்தை பலனை எதிர்பார்க்கிறவர்களே ஓ சத்திய காமாஹான் சொல்றது எடுத்த உடனே அட்ரஸ் எப்படி பண்றதுன்னா ஜனங்களை சத்திய காமாஹா இங்க சத்தியம் வேற மீனிங் சத்தியம்ன்றது கர்மத்தினுடைய பலனை எதிர்பார்க்கக்கூடிய கர்மத்தினுடைய பலனை எதிர்பார்க்கிற நண்பர்களே பிரியமானவர்களே என்னிடம் மாறுங்கள் அப்படி வேதத்தினுடைய திருஷ்டி திருஷ்டா யாரு கவைய மந்திரத்தை மூலயமா செல்றது எல்லாம் பண்ணினா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்டூ சொர்க்கலோகத்துக்கு வரைக்கும் உனக்கு கிடைக்கும் சொர்க்கலோகத்துல இந்த மந்திரம் எல்லாம் செஞ்சு பண்ணினா அங்க எப்படி கூப்பிடுவாங்களான்னா அந்த ஏர்போர்ட்ல ஏறி பிளைட்ல ஏறணும்னு வாங்கோ வாங்கோ நூபிரா புண்ணூர்ணமூர்ணம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரிஹோம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓ